வெகுஜன பாதையும் மார்க்சிஸ்ட் கட்சி கிளைகளும் உ வாசுகி கம்யூனிஸ்ட் கட்சி அதன் தன்மையில் புரட்சிகர குணாம்சம் கொண்டதாகும் நடைமுறையில் மாஸ் லைனை கடைபிடிப்பதாகவும் இருக்க வேண்டும் மாஸ் லைன் என்கிற மக்களோடு உயிரோட்டமான தொடர்பு என்ற நடைமுறைக்கு கருத்தாக்க வடிவம் கொடுத்தது தோழர் மாவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூலில் தலைமை முறை அரசியல் ஸ்தாபன தலைமை பண்பாக அதனை குறிப்பிடுகிறார் பின்னர் அதை மேலும் செழுமைப்படுத்துகிறார் எவ்வளவு திறமையான லைனாக இருந்தாலும் ஒரு சிறு எண்ணிக்கையிலான தோழர்கள் மட்டுமே பேசுவதாக இருந்தால் அது உதவாது அது மக்களின் நடவடிக்கைகளோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழுத்தம் கொடுக்கிறார் ஆனால் அது குறித்து பேசும் இடத்தில் அக்டோபர் புரட்சியின் பாரம்பரியம் மற்றும் மக்களை சார்ந்திருப்பது என்ற தோழர் லெனினின் மாஸ்லைனின் நீட்சியாக என லெனினை மேற்கோள்காட்டியே விவரிக்கிறார் மக்கள் பங்கேற்பு வர்க்கங்களின் அணி குறித்து மார்க்ஸ் கூறுவதும் மாஸ் லைன் என்ற சொல்லடுக்கை அதன் நடைமுறை பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிராம்சி கட்சிக் கல்விக்கான பாடத்திட்டம் பற்றிய ஒரு கட்டுரையில் இதற்கான விளக்கத்தை கச்சிதமாக கொடுக்கிறார் மக்களுடனோ ஊழியர்களுடனோ தொடர்பு இல்லாத நாம் தேர்வு செய்து அழைக்கின்ற தோழர்களோடு மட்டும் விவாதிக்கும்போது கள நிலவரத்தோடு இணைந்ததாக கருத்துக்கள் வராமல் போகும் சமூக சக்திகளுக்கிடையே நிலவும் உறவுகள் நமது அடிப்படை வர்க்கங்களின் உணர்வு மட்டம் வாழ்நிலை போன்றவற்றை கணக்கில் எடுக்காத முடிவுகளை எட்ட வேண்டியிருக்கும் என குறிப்பிடுகிறார் இது இயல்பாகவே திட்டவட்டமான சூழலை துல்லியமாக ஆய்வு செய்து என்கிற மார்க்சியத்தின் சாரத்திலிருந்து விலகிச் செல்வதாகவே அமையும் ஆய்வும் பரிசீலனையும் துல்லியமாக இல்லையென்றால் முடிவுகள் சரியாக இருக்காது முன்னேற்றம் கிடைக்காது நமது நேரம் உழைப்பு அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராகி போகும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாத்திரம் என்பது புரட்சிக்கு தலைமை தாங்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கு வழிகாட்டுவதாகும் கீழ்கண்ட சூழல்களில் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளி வர்க்கத்தை வழிநடத்த முடியாது என்று ஸ்டாலின் சொல்கிறார் கட்சிக்கும் கட்சியில் இல்லாத மக்களுக்கும் நெருக்கம் இல்லை என்றால் கட்சியின் தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அரசியல் ரீதியாக தார்மீக ரீதியாக மக்கள் மத்தியில் கட்சிக்கு நம்பகத்தன்மை இல்லை என்றால் கட்சிக்கு வெளியே உள்ள மக்களோடு தொடர்பு கொண்டு கட்சியின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவது என்பதையே இது குறிக்கிறது இல்லையேல் தொழிலாளி வர்க்கத்துக்கு வழிகாட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படையான பாத்திரமே அடிபட்டு போய்விடும் அதாவது மக்களுடன் உயிரோட்டமான தொடர்பு என்பது புரட்சிகர இலக்குக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் நோக்கம் இல்லாத நடவடிக்கை அல்ல ஒரு புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சியின் நடைமுறையாக தலைமையின் பண்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது புரட்சி என்கிற இலக்கினை அடைய தேவைப்படும் நடவடிக்கையாகவே இதனை கருத வேண்டும் அப்படியானால் அனைத்து மட்ட தலைமையும் கையாள வேண்டிய உத்தி இது இதற்குள் கிளைகளின் பங்கு என்பது ஒரு முக்கியத்துவம் உண்டு மாஸ் லைன் மக்களிடமிருந்து மக்களுக்கு இன்று இதன் சாரம்சத்தை மாவோ விளக்குகிறார் மக்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது அதற்கு வாழ் பிடிப்பதற்கு சமம் அது மாஸ்லைன் அல்ல மாறாக அவர்களின் கருத்துக்களை சேகரித்து மார்க்சிய வரையறையில் அதனை பரிசீலித்து முடிவுகளையும் கோரிக்கைகளையும் திரும்ப அவர்களிடம் கொண்டு சென்று நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் அதாவது மூலப்பொருளை மக்களிடம் பெற்று மார்க்சிய வெளிச்சத்தில் அவற்றை வடிகட்டி பட்டை தீட்டி முழுமைப்படுத்த பொருளை மீண்டும் அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது அவர்கள் மூலமே அதை அமல்படுத்துவது கிளை மார்க்சிஸ்ட் கட்சி ஸ்தாபன கட்டமைப்பில் அடித்தளமாக இருப்பது ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல் அது மிக முக்கியமான ஒரு அங்கம் புரட்சியின் பயணத்தில் ஒவ்வொன்றும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது சோசலிச புரட்சியில் தொழிலாளி வர்க்கத்தின் முக்கியத்துவத்துக்கு உற்பத்தி முறையில் அது நேரடியாக நெருக்கமாக இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு பிரதான காரணம் கட்சி கட்டமைப்பில் கிளையின் முக்கியத்துவத்துக்கு அது மக்களுடன் உயிரோட்டமான உறவில் நெருக்கமாக இருக்கும் பாத்திரத்தை பெற்றிருக்கிறது என்பது பிரதான காரணம் எனவேதான் கிளையின் செயல்பாடு திறன் வாய்ந்ததாக இல்லாவிட்டால் மாஸ் லைன் வெற்றி பெற முடியாது கட்சி உறுப்பினர்களின் தரத்துடன் கிளை செயலாளர் செயல்பாட்டுடன் இது இணைந்தது மார்க்சிஸ்ட் கட்சியின் கொல்கத்தா பிளீனம் வலியுறுத்தும் குறைந்தபட்ச ஐந்து ஸ்தாபன கடமைகளை இந்த வெளிச்சத்தில் தான் புரிந்து வேண்டும் கட்சி திட்டத்தை படிக்காத அரசியல் ஸ்தாபன நிலைப்பாட்டை உள்வாங்காத கட்சி உறுப்பினர்கள் கிளை செயலாளர்கள் இருப்பவர்களேயானால் எவ்வாறு அவர்களால் கட்சியின் இலக்கை நோக்கி செயல்பட முடியும் கிளை செயல்பாடு மாத மாதம் கிளை கூட வேண்டும் புதியவர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் வர்க்க வெகுஜன அமைப்புகளை உருவாக்க வேண்டும் ஸ்தல இயக்கங்களை நடத்த வேண்டும் கட்சி கல்வி கொடுக்க வேண்டும் தன்னெழுச்சி போராட்டங்களில் தலையீடு செய்து தலைமை பொறுப்பெடுத்து அதன் உள்ளடக்கத்தில் அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்வதெல்லாம் எதற்காக என்பதை கட்சி திட்டம் சார்ந்து புரிந்து கொண்டால்தான் அவற்றை செய்ய வேண்டிய கட்டாயத்தை உணர முடியும் மேல்கமிட்டியின் முடிவுகளை நிறைவேற்றும் பாத்திரம் மட்டுமே கிளைக்கு கிடையாது கட்சி திட்டத்தை நோக்கிய பணிகளை சுயேட்சையாக திட்டமிடுவதும் கிளையின் முக்கிய கடமையாகும் கட்சி திட்டம் மக்கள் ஜனநாயக புரட்சியை இலக்காக வைத்து அதற்கு அணி திரட்ட வேண்டிய வர்க்கங்களை காரண காரியத்துடன் பட்டியல் போடுகிறது மக்கள் ஜனநாயக அணியை கட்டமைக்கும் பணிக்கு முன்னோட்டமாக இடது ஜனநாயக அணி அமைக்கப்பட வேண்டும் என்பது கட்சி மாநாடுகளின் முடிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது இது போராடும் வர்க்க என விளக்கப்படுகிறது போராட்டம் என்றால் எவ்வகையான போராட்டம் பொருளாதார போராட்டம் அரசியல் போராட்டத்திலிருந்து பிரிக்க முடியாதது இவை இரண்டுமே சித்தாந்த போராட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட முடியாதவை என கிராம்சி சொல்வதை கணக்கில் எடுத்து போராடும் வர்க்க கூட்டணி என்ற சொற்றொடரை நாம் ஆய்வு செய்தால் அரசியல் பொருளாதாரம் சமூகம் சித்தாந்தம் போன்ற அனைத்து தலங்களிலும் போராட்டம் என்பதே வெளிவரும் கள போராட்டம் கருத்தியல் போராட்டம் இரண்டையும் இது குறிக்கும் இவற்றை சாத்தியமாக்குவதிலும் வெற்றி பெற வைப்பதிலும் மாஸ் லைன் முக்கிய பங்கு வகிக்கிறது கட்சி திட்டம் என்பதானது வகுப்பு எடுக்கும் தலைப்பு மட்டுமே என்ற குறுகிய புரிதலிலிருந்து மாறி நடைமுறைப்படுத்த வேண்டிய செயல்திட்டம் என்கிற புரிதல் வலுப்பட வேண்டியிருக்கிறது நடைமுறைப்படுத்தும் கடமை உயர்மட்ட கமிட்டிகளுக்கு மட்டுமல்ல கிளைகளுக்கும் உண்டு எனவே வர்க்க திரட்டல் ஒடுக்கப்படும் சமூக பகுதியினரை திரட்டல் போராட்டங்களை உருவாக்குதல் தொடர்புகளை ஸ்தாபனப்படுத்துதல் அரசியலாக உறுதிப்படுத்துதல் என்பதனை நோக்கி கிளைகளின் செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது எதுவுமே மூடிய அலுவலக அறைக்குள்ளிலிருந்து செயல்படுத்தப்படுவதல்ல மாறாக மக்களுக்கு மத்தியில மத்தியிலிருந்து தான் இதை செய்ய முடியும் மேற்கு வங்கத்தில் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல்வர் ஜோதிபாசு அரசின் தலைமையகம் ரைட்டர்ஸ் பில்டிங்கில் இருந்தது அல்ல மக்கள் மத்தியிலிருந்து தான் செயல்படும் அறிவித்தது இதன் பிரதிபலிப்பே கிளைகளும் கிளை உறுப்பினர்களும் எப்படி இருக்க வேண்டும் கிராம்சி சொல்கிறார் கட்சி உறுப்பினர்கள் அரசியல் ஸ்தாபன தரம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எவ்வளவு தடைகள் எதிர்பட்டாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரும் திறன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் அதில் ஊழியர்களாக இருப்பவர்கள் புரட்சியை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் புரட்சிக்கு பின் பாட்டாளி வர்க்க அரசை நிர்வகிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் புதிதாக சேர்ந்தவர்கள் அரசியலாக தயார்படுத்தப்படாதவர்களாகவே நீடித்தால் அந்நிய வர்க்க கருத்தியலுக்கு சுலபமாக இரையாகி விடுவார்கள் பேச்சுவன்மை சாதுரியம் சுய தம்பட்டம் போன்ற குட்டி முதலாளித்துவ குணாம்சங்களால் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள் இது கட்சியை ஊனப்படுத்திவிடும் என்று எச்சரிக்கிறார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பு விதிகள் மக்களிடம் நம்பிக்கை பெற்றவர்கள் மக்கள் சேவையில் சிறந்தவர்களை ஊழியர்களாக உயர்த்துங்கள் என்கின்றன மேலும் தத்துவத்தை நடைமுறையோடு இணைப்பது விவரங்களிலிருந்து உண்மையை தேடுவது நடைமுறையின் மூலம் அந்த உண்மையை உறுதிப்படுத்துவது என்ற தத்துவார்த்த நிலைப்பாட்டை கை கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் புதிய வழிமுறைகளை சிந்திக்க வேண்டும் அவற்றை பரீட்சித்து பார்க்க வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சூழ்நிலை மாற்றத்தை உற்று கவனிக்க வேண்டும் மாற்றத்தை கணக்கில் எடுத்து பழைய அனுபவங்களை பரிசீலிக்க வேண்டும் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் மொத்தத்தில் மார்க்சியத்தை நடைமுறை அனுபவத்தின் மூலமாக வளப்படுத்த வேண்டும் என கட்சி உறுப்பினர்களை பணிக்கின்றனர் இவ்வாறானவர்களை கொண்டதாக கிளைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் சாராம்சம் பிரிட்டன் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர்களுக்கான பாடத்திட்டத்தில் கட்சி கிளை செயல்படும் இடத்தில் அரசியல் தலைமையாக உயர வேண்டும் கிளை செயல்படும் வேலைத்தளம் அல்லது பகுதி குறித்து விவரம் தெரிந்ததாக கிளை இருக்க வேண்டும் எந்த முக்கிய வர்க்க அங்கு உள்ளது உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் யார் பிரதான பிரச்சினைகள் என்ன செயல்படும் பிரதான கட்சிகள் அமைப்புகள் மத கலாச்சார விளையாட்டு ஸ்தாபனங்கள் எவை என்பதை குறித்த அறிவு பெற்றிருக்க வேண்டும் இந்த முக்கிய அமைப்புகள் நபர்கள் மக்கள் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களிடம் நாம் எப்படி நமது அரசியலை கொண்டு செல்வது என்பதை தெரிந்திருக்க வேண்டும் கட்சி உறுப்பினர்கள் மட்டும் போதாது ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் உதாரணமாக கட்சி பத்திரிகையின் வாசகர் வட்டம் வர்க்க வெகுஜன அமைப்பு போன்றவைகளை சொல்லலாம் மேல் கமிட்டி அனுப்பும் சுற்றறிக்கையில் உள்ள கடமைகளை இயந்திர கதியாக உறுப்பினர்களுக்கு ரிப்போர்ட் செய்வது கூடாது உள்ளூர் பிரச்சனையோடு இணைத்து அவற்றை விளக்க வேண்டும் உலக அமைதி என்பது ஒரு கோரிக்கையாக இருந்தால் கூட உள்ளூர் அளவில் அதற்கு என்ன முக்கியத்துவம் என்ன தாக்கம் என்பதை விளக்க வேண்டும் கோரிக்கைகள் பொதுவானவையாக இல்லாமல் ஸ்தூலமாகவும் நடைமுறை சாத்தியம் உள்ளவையாகவும் இருப்பது முக்கியம் மேற்கொண்டவையோடு மார்க்சிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மற்றும் மாநில பிளீனம் சுட்டிக்காட்டியிருக்கும் வழிகாட்டுதல்களையும் கணக்கில் எடுத்தால் மாஸ் லைனுக்கான முக்கியத்துவம் புரியும் கிளைகள் என்ன செய்ய வேண்டும் கிளை செயல்படும் இடத்தில் வார்டு மட்டத்தில் அல்லது ஊராட்சி மட்டத்தில் கிராம மட்டத்தில் மக்கள் சந்திப்பினை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் சந்திப்பு வெறும் துவக்கமே இதன் நோக்கம் கட்சி பற்றிய அறிமுகம் மட்டுமல்ல வர்க்கங்களையும் ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினரையும் திரட்டி போராட்டங்களை கட்டவிழ்த்துவிட்டு அரசியல் படுத்தி வர்க்க சேர்மானத்தில் மாற்றம் ஏற்படுத்துவது என்பதே மக்கள் சந்திப்பின் போது அவர்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சினைகளை அவர்களையே பேச வைக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்பதையும் அவர்களிடம் கேட்கலாம் தேவைப்படும் கூடுதல் விவரங்களை பற்றி அதிகம் தெரிந்தவர்கள் வட்டார அலுவலகங்களில் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் சேகரிக்க வேண்டிய விவரங்கள் இருந்தால் அதனையும் செய்ய வேண்டும் அடுத்து அவற்றை பரிசீலிக்க வேண்டும் இதில் முன்னுக்கு வரும் முரண்பாடு என்ன எதிரி வர்க்கம் எது தீர்ப்பதற்கான வழி எது என்பதை பரிசீலித்து கோரிக்கைகளை உருவாக்க வேண்டும் அதிலும் நீண்டகால மற்றும் உடனடி கோரிக்கைகளை பிரித்து கொள்ள வேண்டும் உள்ளூர் மக்களின் மனோநிலை என்ன எத்தகைய போராட்டத்திற்கு வர தயாராக இருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும் போராட்ட தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் மக்களை போராட்டக்களத்தில் இறக்குவது என்பதுதான் மிக முக்கியம் போராட்டம்தான் மிகப்பெரிய ஆசிரியர் அதுவே முக்கிய அரசியல் கல்வி பின்தங்கிய மனநிலையில் உள்ள பகுதியினரை புடம்போட இது உதவும் அதற்கேற்றார் போன்றே அனைத்தும் திட்டமிடப்பட வேண்டும் வேண்டிய பிரச்சாரம் திண்ணை கூட்டம் கிராமக்கூட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டு அவர்கள் வருகையை உறுதி செய்ய வேண்டும் இவற்றில் கோரிக்கைகளுக்கு பின்னுள்ள அரசியலை விளக்க வேண்டும் கடலூரில் நான்கு நாட்களில் பதினெட்டு மையங்களில் இருநூற்றி அறுபத்தி செயலாளர்களை கட்டுரை ஆசிரியர் சந்தித்து பேசிய சில கிளை செயலாளர்கள் ஸ்தல பிரச்சினை வந்தால் அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்றனர் சில சமயம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்தி பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன பிரச்சினைகளை தீர்ப்பது முக்கியம் ஆனால் மக்களை திரட்டி போராட்டத்தில் இறக்கி தீர்ப்பது என்பதுதான் இடது ஜனநாயக அணியை கட்டுவதற்கு இட்டு இதை உறுதிப்படுத்தி கொண்டு கட்சியின் தொடர்புகளை பயன்படுத்தி அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்கலாம் அதாவது போராட்டங்களோ கோரிக்கை மாநாடுகளோ இலக்கு அல்ல அவை வர்க்கங்களை ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினரை ஈர்க்க அணிதிரட்ட கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்தும் ஆயுதம் அது ஒரு வழி வழி வேறு இலக்கு வேறு வழியை இலக்கு என்று நினைத்து கொண்டு செயல்பட்டால் ஊர் போய்சேர முடியாது அரசியல் படுத்துவது என்பது அதற்கென்று கூட்டம் போட்டு பேசுவது மட்டுமல்ல போராட்ட தயாரிப்பு என்ற நிகழ்முறையின் மூலமாகவே மக்களை அரசியல் படுத்த துவங்க முடியும் மக்களை நேராக தாசில்தார் அலுவலகத்துக்கு வரவழைத்து அதிகாரிகளிடம் மனு கொடுத்து பேசிவிட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது எதற்கு பயன்படும் இதில் மறைந்து நிற்கும் அரசின் கொள்கை என்ன அதிகார வர்க்கம் மற்றும் காவல்துறையின் பங்கு பாத்திரம் என்ன போராடினால்தான் விவகாரம் நகரும் என்பதையெல்லாம் அனுபவத்தில் பெற வைக்க வேண்டும் அதற்கான கலந்துரையாடல் போராட்ட தயாரிப்பின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் கிளைக்கு அலுவலகம் இருந்தால் அது மக்கள் வந்து போகும் இடமாக மாற்றப்பட வேண்டும் இளைஞர்கள் பெண்கள் சிறுவசிறுமியர் பத்திரிகை படிக்க திறன் வளர்க்க வாய்ப்புகளை கட்சிகளையே உருவாக்க வேண்டும் சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் இவையும் மக்களை ஈர்க்க அவர்களுடன் உரையாடக் கிடைக்கும் அற்புதமான வாய்ப்புகள் அடுத்து கிடைக்கும் தொடர்புகளை கண்டிப்பாக ஸ்தாபனப்படுத்த வேண்டும் வர்க்க வெகுஜன அமைப்புகளை அடுத்தடுத்து உருவாக்க வேண்டும் இல்லையேல் அது தன்னார்வ அமைப்புகளின் பணியாகவே நின்றுவிடும் மேலும் நாம் போராடி பெற்றுக் கொடுத்தோம் என்ற நன்றி உணர்வு மட்டுமே இருக்கும் அதுவும் சில நாட்களில் மறைந்துவிடும் நாம் தலையிட்டோம் என்பதாலேயே காலம் முழுதும் மக்கள் நம்மிடம் கட்டுண்டு கிடப்பார்கள் என்று நினைப்பது யதார்த்தமல்ல அவர்களை அரசியல் வேண்டும் மற்ற முதலாளித்துவ கட்சிகளின் சந்தர்ப்பவாத சாதக நிலைப்பாடுகளிலிருந்து மார்க்சிஸ்ட் கட்சியின் வர்க்க அரசியல் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை எடுத்து காட்ட வேண்டும் உதாரணமாக இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் கிராக்கி குறைந்திருப்பது மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை என்பதே எனவே அரசு முதலீட்டை உள்கட்டமைப்பு வசதிகளில் அதிகரித்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மக்கள் கையில் பணம் புழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நமது புரிதலை இலட்சம் கோடிகளை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கும் கட்டுமான கம்பெனிகளுக்கும் அள்ளி கொடுப்பது கார்பரேட்டுகளுக்கு வரிசலுகை அளிப்பது என்ற நேர் எதிரான முதலாளித்துவ கொள்கையோடு ஒப்பிட்டு வேறுபடுத்தி காட்ட வேண்டும் நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீட்டின் பின் உள்ள வர்க்க அரசியல் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் கட்சிகள் அமைப்புகள் தலைவர்கள் வேறு இருந்தாலும் அவர்கள் பேச அம்சங்கள் வைக்க மறுக்கின்ற கோரிக்கைகளை உதாரணமாக காட்ட வேண்டும் நேர்மை எளிமை உள்ளிட்ட குணாதசங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கே உரித்தானது என்பதை நம் வாழ்க்கையின் மூலம் பிரதிபலிக்க வேண்டும் இதிலிருந்து கட்சி விரிவாக்கத்திற்கு திட்டமிட வேண்டும் என் அப்போதுதான் வெகுஜன தளம் உருவாகும் கட்சியின் சொந்த பலம் அதிகரிக்கும் அதுதான் நிலைத்து நிற்கும் இல்லையில் போராட நாம் பெற முதலாளித்துவ கட்சி என்ற நிலைப்பாடு தொடர்ந்து நீடிக்கும் எனவே நமது அரசியல் நோக்கத்துக்கு ஏற்ப அரசியல் நடைமுறை உத்தியின்படி கிளையின் பணிகள் திட்டமிடப்பட வேண்டும் அரசியல் நடைமுறை உத்தி அவ்வப்போது நிலவும் குறிப்பான அரசியல் சூழலை எதிர்கொண்டு இலக்கு நோக்கி பயணிப்பதற்கு ஏற்ப வடிவமைக்கப்படுகிறது தற்போதைய பாஜக அரசு கார்பரேட் ஆதரவு மற்றும் வகுப்புவாத கொள்கைகளை கடைபிடிக்கிறது இவை இரண்டுக்கும் எதிரான போராட்டங்களை அதற்கான மனநிலையை மக்கள் மத்தியில் வளர்ப்பது முக்கிய தேவை கிளை மட்டத்தில் இதனை எவ்வாறு செய்வது என்று விவாதிக்க வேண்டும் பாஜக பகவத்கீதையை உயர்த்தி பிடிக்கிறது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்கிறது மாற்றத்தை நோக்கி அணிதிரளக்கூடாது இருப்பதை நீட்டிக்க வேண்டும் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆளும் வர்க்க அரசியல் இதற்குள் இருக்கிறது இலாபத்தை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய் என கார்ப்பரேட்டுகளிடம் கீதை சொல்லுமா உபதேசம் உழைப்பாளி மக்களுக்குத்தான் ஆனால் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரி அரசியலை நோக்கி மக்களை திரட்டுவது என்ற பலனை எதிர்பார்த்து அது கிடைக்கும் வரையில் பணிகளை செய்ய வேண்டும் திட்டமிடாமல் திசையறியாமல் உழைத்துவிட்டு அரசியல் பலனை பெறுவது குறித்து கவலைப்படாமல் இருக்கும் போக்கு ஆளும் வர்க்கத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருக்கும் நிலவுகிற முதலாளித்துவ அமைப்புக்கு உள்ளேயே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் அரசியல் முன்வராது நம்மை அறியாமல் நம் வேலைமுறையின் காரணமாக சமூக மாற்றம் என்னும் பாதைக்கு எதிர் திசையில் பயணிப்பதாகவே அமைந்துவிடும் எனவே கட்சி திட்டம் அதை ஒட்டி வெளியிடப்படும் மத்திய குழு ஆவணங்கள் மானாட்டு முடிவுகள் தற்போதைய தேவையான பிளீன முடிவுகள் அமலாக்கம் இவற்றை மக்களோடு உயிரோட்டமான தொடர்பினை உருவாக்கி அவர்கள் மூலம் நடைமுறைப்படுத்தும் பணியினை கட்சி கிளைகள் கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்களை வென்றெடுக்க வேண்டும் ஜாதி மதம் கடந்து நிற்கும் வர்க்க ஒற்றுமையை கட்டியமைத்திட வேண்டும் இடைக்குழு மாவட்ட உதவ வேண்டும் கட்சிக்கான அரசியல் அனுகூலம் இதன் மூலமே உறுதிப்படுத்தப்படும் அவ்வளவு